நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமொறுத்துலிக்காக உங்கள் அலைமையில் ஆழ்ந்த உறக்கம் பெற ஜாதிக்காய் பவுடர் அதை தேக்கரண்டி எடுத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து தீநீராக்கி அதை தேனுடன் அல்லது நாற்று சர்க்கரையுடன் கலந்து பருகி வந்தால் ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்